நாட்டின் வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அளமீழும் உப்பு சிறுதளவு சர்க்கரை அல்லது நாட்டு சர்க்கரை தேவையான அளவு புதினா கொத்தமல்லி சிறிதளவு செய்முறை முதல்ல ஒரு பவுல்ல மாதுள முத்துக்களை எடுத்து கொட்டிடுவோம் அதுக்கப்புறம் மாங்காய் ஒரு பீஸ் எடுத்து பொடியா கட் பண்ணி அதுல கலந்து விட்டுடுவோம் உப்பு ஒரு பிஞ்சு மிளகு தூளா ஃபுன் போட்டு கலந்து விட்டுடுவோம் பனை வெள்ளம் வெள்ளம் எதாவது பொடி பண்ணி எது கிடைக்குதோ அதை வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு புதினா கொடுத்த மொழியே பொடிப்பொடியா நல்லா ஃபைனா சப்பி அதை கலந்து விட்டோம்னா சுப்பமான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி மாதுளம்பழ சாலட் தயார் ட்ரை பண்ணி பாருங்க ஒருவர்களை மீண்டும் சந்திப்போம்